அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அரவினை நல்ல செயல்களை ஓவாதே இடைவிடாமல் இந்த உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் உடம்பால் செய்கிறதெல்லாம் செய்யலாம் உடம்பில் சக்தி குறைந்து விட்டதென்றால் சொற்களால் நல்ல காரியங்களை செய்யலாம் சொற்களால் பேசக்கூட முடியலன்னா மனசனால் நிறைய புண்ணிய காரியங்களை எல்லாம் பண்ணலாம் அதுக்கு நம்ம மனசை உடம்பெல்லாம் பழக்கி வைக்கணும் செல்லும் வாயெல்லாம் அப்படின்னா எந்தெந்த வழியிலெல்லாம்னு அர்த்தம் ஆக எண்ணங்களால் செய்யலாம் சொற்களால் செய்யலாம் அதாவது நல்ல பேச்சினால் இனியவை கூறல் பயனில சொல்லாமை அப்படின்னுலாம் அதிகாரங்கள்லாம் அமைந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் செயல்படலாம் உடலால் செய்யலாம் பொருளால் செய்யலாம் ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த நல்ல காரியத்தை நம்ம பாராட்டினாலே நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அந்த நல்ல காரியத்துக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கோ உதவி செய்யுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த சொல்கிறதுக்கே நமக்கு நிறைய அந்த புண்ணியம் கிடைக்கும் எதெல்லாம் பண்ணினா நமக்கு நல்லது ஏற்படும் சொல்லி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிறைய புண்ணியம் பண்ணோம் அறம் செய்ய விரும்பு புண்ணியம் நிறைய நல்ல காரியத்தை அதிகமாக செய்கிறதுக்கு ஆசைப்படுங்கிறது தான் அதுக்கு பொருள் ஆக செல்லும் வாயெல்லாம் ஆகா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் அதாவது உடம்பில் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் விடாமல் பண்ணணும் அந்த விடாமல் பண்ணணுங்கிறது ரெண்டாவது கருத்து மூணாவது எப்படியெல்லாம் செய்ய முடியும்னு பார்க்கணும் எந்தெந்த வழியிலெல்லாம் நல்ல காரியம் செய்யலாம் அப்படின்னு இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பாதையில் வந்து கண்ணாடியோ கல்லோ முள்ளோ இருக்குன்னு அதை எடுத்து ஒரு ஓரமாக அது ஒரு பெரிய புண்ணியம் யாராவது ஒருத்தர் காலில் குத்தி அவங்க கஷ்டப்படுறது எத்தனை விஷயத்த நம்ம அதை தடுக்கிறோம் தீமையெல்லாம் இப்படி அறங்களை செய்வதற்கு எல்லையே கிடையாது அவ்வளவு அறங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்கிறது கூட பெரிய புண்ணியம் பிறரை பார்த்து மனசார சிரிக்கிறது கூட ஒரு பெரிய புண்ணிய காரியம்தான் இப்படி செல்லும் வாயெல்லாம் செயல் அறத்தை பற்றிய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி விருப்பு விருப்புகளையெல்லாம் நீக்கி ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தி அறத்திற்கு இருக்குது அறம் என்ன செய்யும்னா தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை குறைத்து குழப்பங்களையெல்லாம் குறைக்கிறது அப்படியே வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்களையெல்லாம் எப்படி கையாள்வது அப்படிங்கிறதும் கூட தர்மசாஸ்திரமே அறநூல்களே நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் கையாளக்கூடிய சக்தியை இந்த அற வாழ்க்கை கொடுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு தர்மசாஸ்திரத்தில் இடமில்லை ஏன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நன்மையை செய்யக்கூடிய கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு அந்த அறத்தில் தான் அடங்கி இருக்கிறது சமூகத்திலேருந்து நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அது தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கிறதை சார்ந்து இருக்கிறது தர்மம் என்பது மனிதனுடைய விருப்ப இருப்புக்கு அப்பாற்பட்டது தனி மனிதனுடைய விருப்ப இருப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த நாட்டினுடைய சட்டத்தெல்லாம் நம்முடைய விருப்ப இருப்புகளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது நம்ம அந்த சட்டத்தை வெறுத்தாலும் நாம் அதை கடைப்பிடிக்கத்தான் வேணும் நமக்கு துன்பம் தரதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏதோ நன்மையை வச்சு தான் இருக்கிறது தர்மம் என்று புரிந்து வேண்டும் ஆனால் தர்மத்துக்கும் தனி மனிதனுடைய விருப்ப வெறுப்புக்கும் எப்போ பார்த்தாலும் ஓயாமல் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது நாம் தர்மத்தினால விருப்ப வெறுப்பை ஜெயிக்கணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையினால் நம்மிடத்தில் இருக்கிற மனம் போன போக்கில் செயல்படக்கூடிய தன்மையை விருப்ப வெறுப்பை நாம் வெற்றி கொள்ளணும் ஜெயிக்கணும் தர்மத்தினால தான் அதாவது தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் நாம் வந்து விருப்ப வெறுப்புகளையும் நம்முடைய விருப்ப வெறுப்பையும் மற்றவங்களுடைய விருப்ப இருப்பையும் நாம் ஜெயிக்க முடியும் ஒரு ஒருத்தரும் இது நீ இப்படி பண்றது சரியில்லைபாங்க அப்படி பண்றது சரியும்பாங்க அந்த விருப்ப வெறுப்புக்கெல்லாம் நாம இடம் கொடுக்க மாட்டோம் அவங்கள்ட்ட அறத்தை பத்தி தான் பேசுவோம் அறத்தை கடைபிடிக்கிறவனுக்கு பிறட்ட தைரியமா பேசுற சக்தியும் வந்துடும் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்